காலம் அதல் இடனறிதல் தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் சுற்றம் தழால் பொச்சாவாமை ஊக்கமுடைமை மடியின்மை ஆழ்வினை உடைமை இடுக்கன் அழியாமை வினை தூய்மை ஆகிய பதிமூன்று அதிகாரங்களில் அதாவது தலைப்புகளில் உள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருள் அறிந்துள்ளோம் இனி திருவள்ளுவரின் திருவருளால் திருக்குறளில் அறுபத்தி ஏழாவது அதிகாரமாகிய பொருட்பல்ல வினை திட்பம் என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களுக்கு பொருள் தெரிந்து கொள்ள தொடங்குகிறோம் இதற்கு முந்தைய அதிகாரமான வினை தூய்மை அதிகாரத்தில் நாம் ஆற்றுகின்ற வினைகள் தூயனவாக பழிபாபங்கள் இல்லாதவையாக இருக்க வேண்டும் என்று கூறி அருளினார் திருவள்ளுவெருமான் வினை திட்பம் என்ற இந்த அதிகாரத்தில் தூய வினையை செய்வதற்குரிய மன உறுதி வேண்டும் என்று உபதேசிக்கிறார் பரிமேலழகருடைய மொழியில சொல்லணும்னா அகுதாவது அத்தூய வினை முடிப்பானுக்கு வேண்டுவதாய மனத்தின்மை என்கிறார் அவர் நல்ல காரியத்தை செய்கிறத்துக்கு எப்போ எதிர்ப்பு நிறைய இருக்கும் சமூகத்தில் பார்க்கிறோம் ஏற்கனவே தவறுகளெல்லாம் செஞ்சு செஞ்சு பழகினவனுக்கு புதுசாக ஒருத்தர் வந்து நல்லதெல்லாம் முறையா செய்யணும்னு நினச்சி உறுதியோட செய்ய ஆரம்பித்தா அதுக்கு எதிர்ப்பெல்லாம் நிறைய பருகும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது நல்ல காரியத்தை செய்யறதுக்கு மன உறுதி வேணும் ஏன்னா நல்ல காரியத்தை செய்யறதுக்கு தடையாக நிறைய பேர் இருப்பார்கள் அதையெல்லாம் மீறி நம்ம உறுதியோட நல்ல காரியத்தை அப்படிங்கிறதுக்கு தான் வினை பேர் அமைச்சரின் இலக்கணமாக இதற்கு முன்பு சொல்வன்மையை கூறியிருக்கிறார் நம்ம இந்த ஆர்டர்ல நம்ம வினை தூய்மைக்கு பிறகு நம்ம இதை படிக்கிறோம் அந்த வரிசை முறை பார்த்தோமே ஆனால் அங்கு சொல்வன்மையை சொல்லி இருக்கிறார் ஆனால் ஒரு அமைச்சர் அல்லது தலைவர் வெறும் வாய்சொல் வீரராக மட்டும் இருக்கக்கூடாது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்ற குரல் எல்லோருக்கும் பெரும்பாலும் தெரியும் அந்த குரட்பா இந்த அதிகாரத்தில் தான் அமைந்திருக்கிறது நமக்கும் நம்முடைய குறிக்கோளுக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு என்று கேட்டால் நம்முடைய எண்ணத்திற்கும் செயலுக்கும் இடையே உள்ள தொலைவு என்று பதில் கூறுவது உண்டு எத்தனையோ உயர்ந்த எண்ணங்களை எண்ணுகிறோம் தனிப்பட்ட வாழ்வில் கூட நம்முடைய உடல் நலம் சார்ந்த மனநலம் சார்ந்த அறிவு சார்ந்த எத்தனையோ செயல்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறோம் ஆனால் எண்ணியவற்றை உள்ளத்தில் ஆழமாக எண்ணி திட்டத்தை வகுத்து நேரத்தை ஒதுக்கி முக்கியத்துவம் தந்து செயலாற்றுவதில் எத்தனையோ சிரமங்கள் இருக்கின்றன என்பதை அதற்காக முயற்சி செய்கின்ற நாம் அனைவருமே அனுபவத்தில் அறிவோம் எண்ணத்தை சொற்கள் வாயிலாக வெளிப்படுத்தி விடலாம் ஆனால் சொன்ன வண்ணம் செயல்படுவது மிக கடினம் அதற்கு மிகுந்த தெளிந்த அறிவு பார்வையும் அறிவு வலிமையும் மன வலிமையும் வேண்டும் இடுக்கண் அழியாமை அதிகாரத்தில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இடர்பாடுகள் குறுக்கிட்டாலும் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்ற கருத்து நன்கு அழுத்தமாக உபதேசிக்கப்பட்டது இந்த அதிகாரத்தில் எவ்வாறு மன தளராமல் செயலை செய்து முடிக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறார் வினை திட்பத்தின் தன்மை அருமை சிறப்பு வினைத்திற்பம் உடையவர் எய்தும் பயன் ஆகியவை இந்த அதிகாரத்தில் உபதேசிக்கப்படுகின்றன வினைத்திற்பம் உடையவரை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதும் அவர்கள் எவ்வாறு செயலாற்றுவர் என்பதும் வினைத்திற்பம் இல்லாதவரின் இழிவும் இங்கே முறையே உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்